அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நாம் கடவுளுக்குரிய இலக்கணங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம் இந்த இலக்கணம் என்னன்னா இறைவனுக்கு ஆசை என்பது அணு அளவும் கிடையாது இறைவன் இந்த உலகை படைத்திருக்கிறார் அவற்றில் அவருக்கு ஆசை இல்லை அவர் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற அவாவை அவித்தவனாக இருக்கிறார் இந்த உடம்ப ரொம்ப சுகமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் அதனால நமக்கு ஆசைகளும் நிறைய இருக்கு இதுக்கிடையில ஆசை இல்லாம நாம வாழ கற்றுக்கொள்றதுதான் பெரிய தபஸ் ஆசையும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது சில பேர் சொல்லுவார்கள் ஆசை இருந்தா தானே வாழ்க்கையில முன்னேற முடியும்னு முன்னேறணும்னா முன்னேற்றத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரியணும் இல்லையா என்ன பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்றமா இல்லை மனசில் அமைதியையும் இன்பத்தையும் வளர்த்து பிறருக்கும் அமைதியையும் இன்பத்தையும் கொடுக்கறது முன்னேற்றமா முதல்ல முன்னேற்றம்ங்கிற சொல்லுக்கு தெளிவான பொருள் நமக்கு தெரியணும் இந்த ஆசையவே ரெண்டாக பிரிப்பார்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் நம்ம வீடு இதெல்லாம் நிறைய பொருள்கள்லாம் வச்சிருக்கோம் அதில் இருக்கிற ஒரு பற்று அதையும் ஆசைன்னு சொல்கிற வழக்கம் இல்லாத பொருளை வாங்கணுங்கிற ஆசை நம்மக்கிட்ட இப்போ இல்லை அதெல்லாம் எனக்கு ஓணும் புதுசு புதுசாக நாள்தோறும் எத்தனையோ பொருள்களெல்லாம் உற்பத்தியாகி வந்து கொண்டே இருக்கின்றன அது நமக்கு தேவையான பாக மாட்டோம் அது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவம் இதுக்காகலாம் வாங்குவோம் அதை நம்மளால் சரியாக பராமரிக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நம்மளால் கற்றுக்கொள்ளவும் முடியாது ஆகவே அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வரணும் இப்போ கடவுளை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் ஆனால் கடவுளை பற்றி நாம் பேசுவது நம்முடைய மன அமைதிக்கு காரணமான அறிவை கொடுக்கணும் அதனால தான் இந்த பொரிவாயில் ஐந்த வித்தான்கிற இந்த இலக்கணத்தை வைத்து நாம் இவ்வாறு சிந்திக்கிறோம் எல்லா ஆசையும் கடவுளை அடையிறதுக்கு தடையாகத்தான் இருக்கிறது என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் திருமூலர் உபதேசம் செய்தார் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த ஆமே இதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் ஆசையை விடுங்கள் ஆசையை விடுங்கள் கடவுளை நான் விடாம கும்பிடுறேன் நான் எவ்வளோ ஆசைப்பட்டாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது கடவுளோடையே நீ இருந்தியானா கடவுள் சிந்தனையிலே ஆழ்ந்து இருந்தியானா உனக்கு எதுக்கு ஆசை ஆ ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் சில பேர் நினைக்கிறது உண்டு இப்படியும் சொல்கிறது உண்டு அதாவது கடவுள் அடையணுங்கிற ஆசையும் விட்டுவிடு ஏன்னா கடவுள் உனக்கு அந்நியமாக இல்லை எனவே கடவுள் உன் வடிவத்திலேயே இருக்கிறார் உன் உள்ள இருக்கிறார் என்றோ அல்லது எனது உண்மை வடிவமாக இறைவனே இருக்கிறார் என்றோ தெரிந்து கொண்டால் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆக ஆசை விடவிட ஆனந்த மாமேனர் ஆசைப்படப்பட துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து யார் ஒருவன் ஆமை மாதிரி எப்படி நாலு காலையும் உள்ளே இழுத்து கொள்கிறதோ தலையையும் உள்ள இழுத்து கொள்கிறதோ தனக்கு பிரச்சனை வர்றபோது அது எக்ஸாம்பிள் அது மாதிரி எப்போவுமே இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் வந்து தவறான வழியில் போகாமல் எவன் பாதுகாத்து கொள்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய எல்லா ஜென்மாக்களிலையும் பிறப்பிலையும் அது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறது தொடர்ந்து இந்த குரலுடைய கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவடிகளை பற்றி பிரார்த்தனை செய்கிறேன் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்